نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه நமதுனஸ்தேனு بالله من شرور மொரோரிய وامن سيئات اعمالنا من يهده الله فلا مله له ومن يضلل فلا هادي له ولا اشهد الا لا اله الا الله ونشهد ان سيدنا وَنَبِيُّنَا مَوْلَانَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ اللَّهُمَّ صَلِّ عَلَى سَيِّدِنَا مُحَمَّدٍ وَعَلَى آلِ سَيِّدِنَا مُحَمَّدٍ وَبَارِكْ وَسَلِّمْ عَلَيْهِ أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْكَرِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بسم الله الرحمن الرحيم قل ان كان اباؤكم وابناؤكم واخوانكم وازواجكم وعشيرتكم واموال انترضتموها فها وتاجرتم تخشون كسادها كسادها تاكن ترضونها احباء اليكم احباء اليكم من الله ورسوله وجاهدوا في سبيله فتربصوا الى اخر ايه سر الله مولانا نديم مولا مولا حسين فديت فريقالكم يا هلवन الله سبحانه وتعالى وكيف اولاني تم الحمد لله மேலான கண்மணி நாயகம் அவர்கள் அவர்களுடைய அடிச்சோடுகளை பின்பற்றிய சஹாபாக்கள் தாப்கள் ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானும் உண்டாவதாக புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடே இல்லமா பள்ளி வாசலில் எடுத்துக்கொள்ளுமாறும் எந்த விடயங்களை விட்டு தவிர கூறிருக்கின்றானோ அதை முற்றுமுழுதாக தன்னுடைய வாழ்க்கையிலே தவிர்த்து கொள்ளுமாறும் அடியானாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசத்திரை நல்கட்டளை பிறப்பிக்கின்றேன் அல்லே அல்ல எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை நிரந்தரம் அல்ல அல்லா சந்திரிக்கூடிய நிரந்தரமான ஹயாஸ் அல்ல தனியமான சகோதரர்களே உலகத்திலிருக்க கூடிய இந்த வாழ்க்கை இருக்கிறேன் படைச்சிருக்கிறான் என்ன காரணம் ஐயப்பும் மஹலா மனிதர்கள் இந்த உலகத்தில நல்லீர்களா நம்ம நல்லார்களா என்றும் எனவே கண்ணியமான சகோதரர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை ஆனா நிரந்தரமான வாழ்க்கையுடன் அவு மூத்துக்கு பின்னால வைத்திருக்கிறான் அந்த மூத்துக்கு பின்னால் உள்ள நிரந்தரமான வாழ்க்கைக்கு ஒரு தயார் செய்ய வந்த இடம் தான் இந்த துனியாவாக இருந்து கொண்டிருக்கிறது சுவாண்டியான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு தயார் செஞ்ச வந்த இடம் தான் இந்த துனியாவாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால கண்ணியமான சகோதரர்களே உலகத்துல அல்லா எங்களுக்கு நியமத்தலா பல நியமக்கள் எல்லாம் சந்திரிக்கிறான் இந்த நியமக்களை சந்தித்து எதிர்பார்க்கிறதா எங்களுக்கு கண்ணியமான சகோதரர்களே அவர் சந்திரிக்க கூடிய நியமர் அவந்த கூடிய காலம் சந்திரிக்க கூடிய இது பொறுமதியானது ஒவ்வொரு நேரமும் பொறுமதியானது ஒவ்வொரு காலமும் பொறுமதியானது ஒவ்வொரு நாளும் பொறுமதியானது தான் என்ற வாழ்க்கை நேரத்தை ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் பொறுமையானது எப்ப அவன் விளங்குவான் என்றா அவனுடைய சசராசியுடைய நேரத்தில அல்ல அவனுடைய ரூஹ கைப்பற்றக்கூடிய நேரத்தில ஒவ்வொரு மனிதனும் விளங்குவான் ஒரு மனிதன் வழங்குவார் நான் கைசெய்தப்பட்டு எடுக்காம துணியாவில் வாழ்ந்துட்டேனே சொல்லி அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் கவலைப்படுவார் ஒரு மனிதனுடைய அஜல் போகக்கூடிய ஒரு மனிதனுடைய ரூகை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் சொர்க்கத்துடைய இன்பங்களை நரகத்துடைய பார்த்துட்டு கேப்பானம் தாயா எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாயா என்னுடைய அஜலை பிற்படுத்தியா நான் என்னுடைய சொத்து செல்வங்களை என்னுடைய பொருட்களை உன்னுடைய பாதையில சதக்கா செஞ்சிட்டு சாலிஹான அமல் செஞ்சிட்டு நான் வருகிறேன் என்பதாக வா விடத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் மன்றாடுவோம் தன்யமான சகோதரர்களே அந்த நாள் வரதற்கு முன்னால அந்த நேரம் வருவதற்கு முன்னால இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நாங்க ஆக்கிரத்துக்காண்டி தயார் செய்யணும் வாழ்க்கை காண்டி தயார் செஞ்சா தான் ஆக்கிரத்தில நிம்மதியா வாழுவோம் சந்தோஷமா வாழ்வோம் சுவண்டியான வாழ்க்கை துன்பமும் சந்தோஷம் இருக்கும் என்றா துன்பமும் இருந்து கொண்டிருக்குது ஒரு மனித பணம் நாளைக்கு அவன் ஏழையாக மாறுவான் ஒரு மனிதன் ஆரோக்கியமா வாழ்வான் என்றா நாளைக்கு அவன் நோயாளி மாறிடுவான் கண்ணியமான சே கிடையாது வாலிபம் என்பதே தான் வயோதிதம் என்பதே கிடையாது கண்ணியமான சகோதரர்களே உண்மையான வாழ்க்கை ஆகிரம் சொல்லி காட்டினாங்க இந்த உலகத்தில புத்திசாலி என்றா மூத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை உள்ள வாழ்க்கைக்கு இந்த உலகத்திலோ நல்ல அனுப்புவாங்களோ ஆக்குறதுக்காக வேண்டி அவங்க தான் புத்திசாலி என்பதாக சொல்லி காட்டினாங்க எனவே கண்ணியமான சகோதரர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கையை விளங்கி வாழணும் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மறந்து வா எ மவுத்தந்து வந்த பின்னால யார கேட்டாலும் மேல நாங்க அவகாசம் கேட்டாலும் அல்ல தரப்போரல்ல அதனால தான் அல்லாஹ் இந்த உலகத்துடைய பத்தி அல்லா அழகான முறையில அவனுடைய குருஹான்ல அவனுடைய கலாம்ல அல்லா தெட்ட தெளிவாக சொல்லிட்ட எனவே கண்ணியமான சகோதரர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கையை விளங்கி இந்த உலகத்துல நல்ல அமல் செஞ்சு அவங்க பொருத்தம் வாழ்க்கை ஆக்கறத்துடைய அந்த சோந்தியான வாழ்க்கைக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாங்க தயார் செய்யோம் ஆசையை கண்டு மனிதன் அல்லாஹோ மறந்து மறந்து வாழ்றான் அதற்காக வேண்டித்தான் அல்லாஹு காலத்து காலம் இந்த உலகத்துக்கு நபிமார்களை இந்த உலகத்துக்கு கொண்டே இருந்தான் அல்லா ஒரு கூட்டத்துக்கு நபியாக அல்லா நிப்பிரிக்கிறார் ஒரு கோத்திரத்துக்கு நபியாக ஒரு சமுதாயத்துக்கு நபியாக அல்லா ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் இந்த மனிதர்கள் துனியாவுடைய வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை வாழ்க்கை அல்லாஹ் காலத்து கால நபிமார்கள் அனுப்பி கொண்டே இருந்தார் எனவே கண்ணியமான சகோதரர்களே இந்த உலகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் வந்தாங்க அந்த நபிமார்கள் அல்லாஹ் ஒரு சிறந்த நபியாக ஒரு கண்ணியமான நபியாக முழு உலகத்துக்குமே ஒரு அல்லா இறக்கினார் தன்யமான சகோதரர்களே இந்த நபி அவு உலகத்தில படைத்திருக்காட்டி ஏன் நபிமார்கள அல்லாஹ் படைச்சிருக்க மாட்டார் என்ன நம்பி மார்க்கல்லுமே படைக்கல்லாட்டி முழு உலகத்தையுமே அல்லாஹ் படைச்சிருக்க மாட்டான் அப்படியா தான் ஹபீப் சல்லா ஹோலே வசலம் அவங்க கண்ணியமானவங்க அவங்களோட பத்தி அல்ல எப்படி சொமான சகோதர்களே எங்களுடைய கண்ணியத்தை விளங்குவனும்ல நபிமார்களோட பேசக்கூடிய நேரத்தில நபிமார்களோட அம்மா பேசக்கூடிய நேரத்தில கண்ணியமான சகோதரர்களே அவர்களுடைய பேரை சொல்லித்தான் நபிமார்களோட பேசுறான் உங்களுடைய வலது கையில என்ன இருக்குது அல்லாஹ் பேசுறான் அதே போல உங்களுடைய ஜீனை நீங்க பட்டை பிடித்து என்பதாக அல்லாஹ் அலே அல்லா பேசுற அதே போல அல்லாஹ் இப்ராஹிம் அலே பேசக்கூடிய நேரத்தில இப்ராஹிம் இப்ராமே அலேஸ் அசலாம் உங்களுடைய கனவை நினைவாக்கிட்ட கனவை நினைவாக்கிட்டீங்க என்பதாக அல்லா இப்ராஹிம் அலே இஸ்லாம் உங்களோட அல்லாஹ் பேசுற அதே போல ஆசம் அலே இஸ்லாம் அல்லாஹ் பேசக்கூடிய நேரத்தில் ஆதம் அலி இஸ்லாமா அவங்களே நீங்களும் உங்களுடைய மனைவி மனைவியும் மனைவியும் நீங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்தில வாழுங்க என்பதாக அல்லாஹ் ஆதம் அலே அல்லாஹ் பேசுகிறார் அதே போல அல்லா பேசக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு நான் ஒரு பிள்ளைய தர போறேன் அந்த பிள்ளைக்கு என்பதாக அல்லாஹ் அல்லாஹ் பேசுறாங்க அதே போல அல்லாஹ் ஒவ்வொரு நம்பிமார்களோட பேசக்கூடிய நேரத்தில் என்று ஒவ்வொரு நம்பிமார்களோட பேசக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நம்பி பேரை டாக்டர் சாப் சொன்ன கூப்பிட்டா எவ்ளோ கண்ணியமா இருக்கும் அதே நேரத்துல அந்த மனிதனுக்கு பேர் சொல்லி கூப்பிட்டா அது ஒரு கண்ணியம் இல்ல ஆக மேலான பெரியோர்களே சகோதரர்களே அதே போல தான் நீங்க எங்கயாவது பாருங்க குருஹான் பேசிருக்கிறானா யா முஹம்மதுன்னு சொல்லிருக்கிறானா எங்க சொல்லா ஹபீப் சல்லம் லாஹ் வசலமோட பேசக்கூடிய நேரத்தில் யா ஐயோ நபி ஏ நபியே ஏ நபி யா ஐயூஹ ஏ ரூலே ஏ ரூல யாஹர் முஜம் அல்லா பேசிருக்கிறான் அந்த அளவுக்கு கண்ணியமான சகோதரர்களே ஏனே நபி மார்க்கள விட ஏனே நபி மார்க்களை விட அல்லா இந்த நபிய அல்லா அல்லா அந்த கண்ணிய படுத்திருக்கிறான் சங்கை படுத்திருக்கிறான் இந்த நம்பியுடைய சங்க இந்த நம்பியுடைய கண்ணியத்தை உம்மத்து உம்மத்து விளங்கணும் என்பதற்காக ஒரு சம்பவம் நிகழ்ந்தது எப்படி என்று சொன்னதா மூசா அலேசலம் அவங்க அங்காவை பார்க்கறதுக்காக வேண்டி தூர்ச்சி போறாங்க யார பாக்க முழு உலகத்தையும் படைச்சி முழு உலகத்தையும் படைச்சு அவங்க தூர்ச்சி நாமலைக்கு போப்பறாங்க தூர்ச்சி நாமலைக்கு ஏறக்கூடிய சந்தர்ப்பத்தில அந்த நேரத்தில் அவங்க கட்டளை வருவது மூசா அலேசலம் அவங்களுக்கு ஏ மூசாவே உங்களுடைய ரெண்டு செருப்பையும் கலட்டிட்டு நீங்க மா படைச்சுகத்தையுமே ஆடக்கூடிய அதனால உங்களுடைய ரெண்டு பாதையை கலத்திட்டு நீங்க தூர் சி மாலைக்கு ஏறுங்க என்பதாக அல்லாஹுடைய கட்டளை வாருவது அதே போல தங்கியமான சகோதரர்களே அதே போல ஹபீப் சல் அலிங்களோட செல்லேலாத அந்த இடத்துக்கு ஹபீப் சல் அலேஸ் போறாங்க ஏன் அல்லாஹுவா பாக்குறதுக்காக வேண்டி அல்லாஹா சந்திக்கிறதுக்காக வேண்டி போறாங்க இப்ப சிதூல் முன்சாவின் தாண்டி இப்ப அரிசி கிட்ட நிக்கிறாங்க அரிசி கிட்ட நிக்கிறாங்க இப்ப அம்மாவை சந்திக்கிறதுக்காக வேண்டி முழு உலகத்தையும் படைச்ச ரொம்ப சந்திக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு செருப்பையும் கலட்டிட்டு அந்த அரிசிக்கு காலை வைக்கிறாங்க அந்த நேரத்தில் அம்மாவுடைய கட்டளை வருவது வசனமாங்க நீங்க எந்த ரெண்டு செருப்பை கலட்டினீங்களோ அந்த ரெண்டு செருப்பையும் போட்டுட்டு நீங்க வாங்க உங்களுடைய செருப்புல படக்கூடிய தூசியும் இடத்துல பொறுமதி என்பதாக அல்லா சொல்லி காட்டுற எனவே கண்ணியமான சகோதரர்களே அவனுடைய ஒளிய பத்தி அவங்க எப்படியாப்பட்ட ஒளி மிக்கண்டா அவங்க ஒளிய பத்தி ஆயிஷா அவங்க சொல்லி காட்டுறாங்க நான் ஒரு நாள் இரவு ஒரு நாள் இரவு நான் ஒரு ஆடியை கேட்டுக் கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் என்னுடைய கைத்தவறி அந்த ஊசி கீழே விழுந்துட்டு ஒரு இருள் சூழ்ந்த நேரத்தில் இருள் சூழ்ந்த நேரத்தில் நான் ஆடை தேய்த்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் என்னுடைய கைத்தவறி ஊசி கீழே விழுந்துட்டு அந்த நேரத்தில் ஊசியை தேடிக்கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் ஹபீர் சொல்லுவா ஓலைவசலம் அவங்க வீட்டுக்குள்ளுக்க வந்தாங்க நபியுடைய அந்த மேனியுடைய ஒளியின் மூலமாக மாட்டுடைய ஒளியின் மூலமாக நான் அந்த அந்த ஊசியை கண்டெடுத்தேன் என்பதாக சாரலியாகன அவங்க சொல்லி காட்டுறாங்க எப்படியாப்பட்ட ஒளியாக இருக்கும் எப்படியாப்பட்ட ஒளி நிக்க நபியாக இருக்கும் தன்யமான சகோதரர்களே அது மாத்திரமல்ல நபியுடைய மேனியுடைய ஒளி என்ன நபியுடைய இரவு என்னுடைய மடீலா என்னுடைய தூங்கி கொண்டிருந்தாங்க அந்த நேரத்தில நான் சந்திரனை பார்த்தேன் நபியுடைய முகத்தை பார்த்தேன் இரண்டாம் முறை பார்த்தேன் நபி முகத்தை பார்த்தேன் மூன்றாம் நபியுடைய முகத்தை பார்த்தேன் அல்லாஹ் மீது பிரகாசமாக சொல்லி சகோதரர்களே நபியுடைய முகத்துடைய ஒளி நபியுடைய விரலுடைய ஒளியின் மூலமாக விரலுடைய ஒளிய சந்திரன் தாங்கல்ல சந்திரன் என்ன செய்வாங்க சந்திரனுக்கு அவனுடைய விரல சைக்கிண காட்டுறாங்க ரவிடைய விரலுடைய ஒளி அந்த சந்திரன் சாங்கல்ல அந்த சந்திரன் ரெண்டா குழந்தைச்சு கண்ணியமான சகோதர்களே அப்படியாப்பட்ட ஒரு கண்ணியமான சிறந்த ஒளி உள்ள ஒரு உலகத்துக்கு புறக்கக்கூடிய நேரத்தில் ஹத்தனா செய்யப்பட்டவர்களாக தானிய விரலை உயர்த்தியவர்களாக சிறுமா சிறுமா போட்டவர்களாக இந்த உலகத்துக்கு பிறந்தார்கள் சகோதரர்களே அது மாத்திரமல்ல அந்த நபியுடைய அந்த நபியுடையுடைய அழக எந்த ஒரு உலகத்துடைய மக்கள் எந்த ஒரு மனிதரையும் கிட்ட வைக்கலாம் அந்த அளவுக்கு பிரகாசம் உள்ளவங்க அழகு உள்ளவங்க தான் நபி சொல்லுங்க அவங்களுடைய அழகை பத்தி நபிப் சல்லுல்லாம் சொல்லி காட்டுறாங்க யூசுப் அலேஸ் அவங்க பார்க்கிற நேரத்துல அழகா இருப்பாங்க ஆனா என்னுடைய அழகை குடியாப்பட்டதுன்னு சொன்னா என்னை பார்த்து கொண்டிருக்க கூடிய என்னுடைய அழகை கூடிக்கொண்டே போகும் என்பதாக ஹபீப் சல்லுல்லு அலையவாஸ்லாம் சொல்லி காட்டுறாங்க அப்படியாப்பட்ட ஒரு அழகான ஒரு நபி தான் நபி சொல்லம் அது மட்டுமல்ல அந்த நபியுடைய அழகை பத்தி ஐஷா அல்லாஹோ சொல்லி கூடிய நேரத்தில் அவங்க சொல்லி காட்டுறாங்க அவங்க உடைய காலத்துல அந்த கூட்டத்து பெண்மணியர்களுடைய கூட்டத்துக்கு முன்னால ரெண்டு பெண்மணிகளையும் ரெண்டு கூட்டமா வரிசையாக வச்சு அந்த அதுக்குள்ளுக்கால அந்த இடத்தால யூசுப் அலேஸ்லாமா அவங்க போன சொன்னா அவங்க எப்பள வெற்றத்துக்கு பதிலாக அவங்க வெட்டிக் கொள்வாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு படைப்பு அழகான ஒரு நபிதா யூசுப் அலை இஸ்லாம்களவங்க தான் சொல்லாட்டுறாங்க அதே போல அந்த யூசுப் அலை அந்த பெண்மணி அந்த கூட்டத்தில் இருந்த அந்த பெண்மணிகளுக்கு முன்னால என்னுடைய கணவர் ஹபீப் சல் அல்லாஹ்லாம் அவங்களுக்கு மத்தியில போனண்டா அவங்க யூசுப் அலைமுடைய அழக கண்டு கையத்தான் வெட்டி கொண்டாங்க ஆனா என்னுடைய ஹபீப் சல்லாஹ் வலைவாஸ்லாம் அவங்க அந்த வழியாக போனேன்னு சொன்னண்டா அவங்க கைய வெற்றது பதிலாக அவனுடைய உள்ளத்தை கொள்வாங்க என்பதாக ஐஷாரல் எவ்வாறு நான் சொல்லி காட்டுறேன் அந்த அளவுக்கு அழகான ஒரு சிறப்பான ஒரு அழகான ஒரு நபி தான் ஹபீப் சல்லி வசலம் அவங்க தன்யமான சகோதரர்களே இந்த நபியுடைய அந்த நபிய பத்தி ஹத்தானி மூடு சாபித் எல்லா ஓன் அவங்க ஒரு பைட்ட ஒரு கற்றைய அவங்க அவங்க படிக்கிறாங்க இப்படின்னு சொன்னா ஹபீப் சல்லா பார்த்து படிக்கிறாங்க இப்படின்னு சொன்னா فأحسن منك لم تر قط عينا فأجمل منك لم تلد النساء خُلقت مباركاً من كل عيب كأنك قد خُلقت كما تشاء அவங்க எப்படி படிக்கிறாங்க எந்த ஒரு கண்ணாலும் பார்த்திருக்காது அப்படியா நீங்க அழகா இருக்கிறீங்க நீங்க அழகான ஒரு படைப்பாக இருக்கிறீங்க அந்த ஹபீப் சொல்லி வஸ்லாம் பார்த்து சொல்றாங்க அது மாத்திரம் அல்ல தாஜ்மல மீன்களம் உங்களை <talli> ஒரு பரிசுத்தமானவராக அல்லாஹ் படிச்சிருக்கிறார் படிக்கிறாங்க நினைக்கிறேன் அல்லாவுக்கு விருப்பமான முறையில் உங்களை படைக்கல உங்களுக்கு விருப்பமான முறையில அந்த மகிழ்ச்சி ஆகி அவங்க என்ன செய்யறாங்க இந்த பைத்த படிக்கிறாங்க தன்யமான சகோதரர்களே அந்தளவுக்கு அழகானவங்க தான் அந்த அளவுக்கு ஒரு ஒளியானவங்க தான் ஹபீப் அவங்க இன்றைக்கு நாங்க என்ன வாலிபாடிந்து கொஞ்சம் இப்படி திரும்பி இருந்தேன் சின்னதா இருந்தா இருப்பேன் என்னுடைய கொண்ட கொண்ட கொஞ்சம் அப்படி இருந்ததா அழகா இருந்திருப்பேன் அவங்கள பார்த்து இருந்தா இப்படி இருந்தா நான் அலகா இருப்பேன் சொல்லி நாங்க நினைக்கிறோம் ஆனா கண்ணியமான சகோதரர்களே அவங்களை அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அவடிதான் படிச்சிருக்கிறான் ஹபீப் அல்லாஹ் நினைக்கிறாங்களோ அப்படித்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறார் இவ்வளவு கண்ணியம் கொடுத்து இவ்வளோ அந்த சேலை கொடுத்து இவ்வளோ ஒளியாக படைச்சு இவ்வளோ அழகான படைப்பாக அல்லாஹ் படைச்ச இந்த ஹபீப் சல்லாஹ்லமா அவங்க இந்த உலகத்துடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து காட்டினார் இன்னைக்கு நாங்க எல்லாத்துலயும் குறவு இல்லவங்க எல்லாருமே குறை இருக்கு எங்களுடைய உடம்பு எடுத்துக்கொண்டா குறை ஆயிடுக்குது எங்களுடைய உடை எடுத்துக்கொண்டா குறையாயிக்குது எங்களுடைய பேச்சு எடுத்துக்கொண்டா குறையாயிக்குது எங்களுடைய நாங்க எல்லா குறையும் வச்சு உலகத்துடைய வாழ்க்கையில இன்பமா வாழ பாக்குறோம் அல்லாவோ மறந்து வாழ பாக்குறோம் எங்களுடைய வாழ்க்கைய ஏதோ தானோன்னு சொல்லி நாங்க நினைச்ச மாதிரி வாழ பாக்குறோம் ஆனா தண்ணியமான சகோதரர்களே எந்த ஒரு குறையும் வைக்கல்ல எந்த ஒரு குறையும் அல்லா வைக்கல அப்படி இருந்தும் அந்த நபியுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அந்த நபியுடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அந்த நபியுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வாழ்க்கை நபியுடைய பேர வாழ்க்கை எப்படி இருந்துச்சு கண்ணியமான சகோதர்களே ஏழ்மையா வாழ்ந்து காட்டினாங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்டேன்டா ஒரு நாளைக்கு உண்டன் அடுத்த நாள் பட்டினியோட வாழ்வாங்க அடுத்த நாள் பட்டினியோட இருப்பாங்க அப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கைய கழிச்சாங்க கண்ணியமான சகோதர்களே ஒரு தடவை அபிஷன் எந்த அளவுக்கு இறக்க வச்சுக்கா வாப்போட அந்த அளவுக்கு இறக்க அந்த அளவுக்கு பாசம் ரெண்டு பேருக்குள்ளுக்க பாசம் எந்த அளவுக்கு சொல்லி காட்டு நாளைக்கு பின்னால வீட்டில் சமைக்கப்படுவது கணவரும் சாப்பிட்டு உட்கார் அந்த நேரத்தில் வருவது கணவீரத்துல கேட்கிறாங்க ஒரு இடத்துல குடித்துட்டு வரவாண்டு அனுமதி கேட்டு பாத்தி மாணவங்க என்ன செய்யறாங்க அப்படியே போறாங்க ஹபீப் சல்லாஹீட்டு வீட்டுக்கு பேச்சு பாக்கிறாங்க சமைக்கப்பட்டுச்சு உங்களை விட்டு சாப்பிட்டுக்கு என்ன மனம் கேட்கவில்லை அதனால ஒரு ரொட்டி துண்ணுண்டு கொண்டு வந்தேன் என்பதாக சொல்லி கொடுக்குறாங்க அதை அதை பார்த்து அதை எடுத்து சந்தோஷமாக ஹபீப் சல்லாஹலம் அவங்க ஒரு ரொட்டி துண்ட பிச்சி வாயில போட்டுட்டு செல்றாங்க சப்பிட்டு செல்றாங்க பாத்திமா உன்னுடைய தந்தையுடைய மூணு நாளைக்கு பின்னால மூன்று நாளைக்கு பின்னால போகூடிய வாழ்க்கைய அவங்க நோக்கமா கொள்ளல்ல ஆகிரத்தை நோக்கமா கொண்டாங்க ஆகிரத்துடைய வாழ்க்கையை வச்சு உலகத்துடைய வாழ்க்கைய ஏழ்மையா வாழ்ந்து காட்டினாங்க அது மாத்திரம் அல்ல ஹபீப் சல்லா சலமா அபு ஐயூப் அன்சாரி ரல் வீட்டுக்கு போறாங்க பேச்சு சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஒரு கையை கொடுக்கிறாங்க இதை பேசி என்னுடைய மகள் பாத்திமாரல் கொடுத்துட்டு வாங்க என்பதாக அந்த அளவுக்கு பார்த்தம் உள்ளவங்க எல்லா மணிமார்களிடத்திலும் சொல்லிட்டு கடைசாவதாக சொல்லிட்டு பயணத்தை சொல்லிட்டு வீட்டிலிருந்து அதே போல பயணத்திலிருந்து மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் வரும் பொழுது அதே போல முதலாவதாக அந்த அளவுக்கு இறக்கம் வச்சிருந்தாங்க அன்பு வச்சிருந்தாங்க யாரோட மகளார் சாத்திமாரல் எல்லா அவங்களோட கண்யமான சகோதரர்களே அந்த மகளார் சாத்திமாளர் எல்லா அன்பாவுடைய உலகின் இந்த உலகத்திலே ஒரு தடவைளுடைய மதவு விளையாடுறதுக்கு கொஞ்ச நேரம் விளையாடுறது பின்னால விளையாடிட்டு வீட்டுக்கு அழுது கொண்டு வாரம் வீட்டுக்குள்ள வந்த உடனே சந்தோஷமா ரெண்டு பேரும் அழுது கொண்டிருக்கிறீங்களே அழக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் என்பதாக ரெண்டு பிள்ளைகள் சொல்றாங்க அந்த நேரத்தில ரெண்டு பிள்ளைகளும் ஹசன் ஹுசேனல் எல்லாம் பிள்ளைகளும் சொல்றாங்க ஏ பா உம்மாட்ட செல்றாங்க பாத்தி மாறல் எவ்வளவா நாங்கள்ட்ட மதியோம் தெருவுக்கு விளையாட போனோம் புதிய ஆடி அடிச்சு கொண்டிருக்கிறாங்க புதிய உடுப்படுத்தோம் இன்றைக்கு பெருநாளுடைய தினம் நாங்க புதிய உடுப்பிடிச்சிருக்கிறோம் உங்களுக்கு இன்றைய பெருநாள் இல்லையா நீங்க பழைய விடு போடிக்கிறீங்களே பழைய விடு போடிக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு கேள்வி அதனால தான் அதை தாங்க ல்லாம நாங்க ஓடி வந்தோம் என்பதாக ரெண்டு பிள்ளைகளும் சொல்றாங்க கனியமான சகோதரர்களே சொல்லிவிட்டு செல்ல அந்த பாத்திமாரல் எல்லாம் உம்மா எங்களுக்கு ஒரு புதிய ஆடி எடுத்துட்டாங்க புதிய ஆடி உண்ட எங்களுக்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த உம்மாட்ட பாத்து பாத்திமாரல் எல்லாம் கத்தி கொண்டிருக்கிறாங்க அந்த தாயுடைய அந்தஸ்து அந்த தாயுடைய தாயுடைய ஒரு உள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்று இல்லை பள்ளி ரூ எல்லா ஒன்னு அவங்க அல்லாஹுடைய பாதையில பேச பேசிக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாங்க வசதி இல்ல மூணு பேரும் அதே போல பேரப்பிள்ள வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நேரத்தில் மூணு கிள்ளைகளும் அந்த குடிசை அது வந்து கொண்டு அதை பார்த்த அப்பாவுடைய அந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹபீஸ்லேருந்து உள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் எவ்வளவு அலூரிய மூணு பேரும் ஏன் அலுறீங்க என்பதாக கேட்கிறாங்க அந்த நேரத்தில் எல்லா சொல்லி காட்டுறாங்க ஏ நபியே ஏ தந்தையே இப்படி ரெண்டு பேரும் பதினாற்று ரூக்கி விளையாட போனாங்க அவங்க எல்லா பிள்ளைக்கும் புதிய ஆடுத்துவங்க பழையாடுத்து கேள்வி செய்யறாங்களா அதனால அழுது கொண்டு வந்து ஒரு புதிய ஆடைய எடுத்து தரும் கேட்கிறாங்க எடுத்து கொடுக்கிறதுக்கு வசதி இல்ல அதனால தான் அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக பாத்திமாரல் எல்லா சொல்லி காட்டுறாங்க அத கேட்டு அபீட்சம் வாசனை மட எவ்வளவு கவலைப்பட்டிருக்கும் எவ்வளவு கவலைப்பட்டிருக்கும் அந்த கவலையோட கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால சாத்திமா ரலிவாக நம்மளை பார்த்து சொல்றாங்க ஏ ஃபாத்திமா ஏ சாத்திமா எல்லா உண்மைத்துமே எல்லா மனிதர்களும் அலங்கரித்த பின்னால்தான் ஆனா என்னுடைய பேர பிள்ளைகள் இந்த ரெண்டு பேரும் நுழைஞ்சா தான் அலங்கரிக்கப்படும் என்பதாக அவங்க ஆறுகள் சொல்றாங்க அந்த நேரத்தில் சாத்தி மா அலியல் வாகன சந்தோஷமாக ரெண்டு பிள்ளையை கூப்பிட்டு அரவணைச்சு சொல்றாங்க உங்களுக்கு உங்க அப்பா சுவர்க்கம் எடுத்துட்ட செல்றக்கும் ஆனால துணியாவுடைய வாழ்க்கையில் ஆடை இல்லாம வாழ்ந்துருவோம் வாழ்க்கையில் கஷ்டமா வாழ்ந்து நிம்மதியா வாழ்வீங்க என்பதாக சொல்லி அந்த ஆறுதல் கண்ணியமான சகோதரர்களே இதுதான் வாழ்க்கை காட்டினாங்க கண்ணியமான சகோதரர்களே எவ்வளவு கண்ணியமான நபி எவ்வளவு திறந்த நபி எவ்வளவு ஒளிமிக்க நபி அந்த நபியுடைய வாழ்க்கை பிடிச்சு Thank <laughs> you. ஆனா இன்றைக்கு நாங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் பெருநாளுடைய தந்து இவ்வளவு அருளை தந்து இவ்வளவு எங்களை அழகா வச்சிருக்க கூடிய இந்த ரபுக்கு நாங்க நன்றி செலுத்தாம அல்லாவுடைய கடமையை நாங்க வணங்காம அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சு இந்த உலகத்தில் வாழும் செஞ்சா போல நஷ்ட இந்த உலகத்தில யார் இருப்பார் கண்ணியமான சகோதரர்களே ஒவ்வொரு மனிதரும் அடுக்கடைகள் பாக்கிறது கண்ணை சந்திக்கிறார் கேட்கிறது காத தந்திக்கிறார் பேசுறது வாய சந்திக்கிறார் இதே போல பல நியமச்சல சந்திக்கிறார் கண்ணியமான சகோதரர்களே இந்த நியமச்சலுக்கு நாங்க எங்க நன்றி செலுத்துகிறோம் முக்கியமா நாமல் தான் தொழுக்க இன்றைக்கு எங்கள்கிட்ட தொழுக்க இருக்குதா அஞ்சு நேரம் நாங்க நியமமா ஒவ்வொரு மனிதர்களும் உள்ளத்துல சிந்திச்சு பாருங்க உள்ளத்துல கை வச்சு பாருங்க இந்த இடத்துல நாங்கிறோம் இந்த இடத்துல நாங்க தினத்துக்கு எவ்வளோ எவ்வளவு கூட்டம் வருவது எவ்வளவு ப்ரௌட் வருவது கண்ணியமான சோதர்களே இதே நிலைமை இதே நிலைமை அஞ்சு நேரம் தொழுகை கீக்குதா நாங்க அஞ்சு நேரம் தொழுகுறோமா என்று ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திச்சு பாருங்க கண்ணியமான சகோதர்களே எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கை பொன்ன கால வாழ்க்கை அந்த நபி ஒன்னு உலகத்துடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பணக்காரனாக செல்வ சீமா இந்த உலகத்தில வாழ்ந்திருக்கலாம் ஆனா அந்த ஹபீஸ் சல்லம் வாசலம் அவங்க அதை விரும்பல அதை விரும்பல்ல ஒரு நாளைக்கு சாப்பிட்டா அடுத்த நாள் பட்டினியோடு இருக்கிறதா ஹபீஸ் சல்லையோசம் விரும்பினாங்க அது மாத்திரமா அல்லாஹ் இடத்துல துவா கேட்பாங்க ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் இடத்துல துவா கேட்பாங்க அல்லாஹு மஹி மிஸ்கின் அல்லா ஏழைகளோட வாழ வச்சிரு மரணிக்க வச்சிருமத்துடன் நாளை எழுப்பாட்டிறேன் ஒவ்வொரு நேரம் அன்பு வந்தா அந்த நபியுடைய பின்பற்றுவோமா கண்ணியமான சகோதரர்களே எப்ப நபியுடைய சுண்ணத்தையுடைய வாழ்க்கையில வருமோ எப்ப நபியுடைய சுண்ணத்தை நாங்க எடுப்போமோ அதன் மூலமாகத்தான் அல்லா இந்த உலகத்தில வெற்றியை வச்சிருக்கிறார் அல்லா வெற்றியா அல்லாஹ் வச்சிருக்கிறார் கண்ணியமான சகோதரர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கைய அபிப் சல் அல்லா வசலமாங்க எந்த முறையில வாழ சொன்னாங்களோ அந்த முறையில வாழ்ந்து அவனுடைய நேரத்தை அவருடைய அன்பை பெறக்கூடிய மக்களாக Allah Sederhana dan berhormat Allah aku subhanahu wa ta'ala Ini duniaka kita na hayat na kasih ada Ini hayat na al-ta'ala kita na pajankin Kita na al-ta'ala ini hayat na apsi kasih Itu sara al-ta'ala kita na maut na le sumpah ada Sederhana dan berhormat Allah ini duniaka kita na hayat na apa na kasih ada அல்லா புற ஆன் கீஜிக்கு இனித் மின்சியான காசியாடா அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் அய்யக்கும் அமலா சரி மின்சியான காசியாடா மௌத் காசியாடா ini neta ini dunia ka ba ya amal ikhtiati kata dia sengaja se hayat mele mot kale khas ya da kata al taala qur'an ka bila sujiki saudara dan pe hormat ini dunia ka kitab ni dunia ka sikidan duruk waktu ka ni habib sallallahu alaihi wasallam be sunnah ambel apa de kita ini dunia ka durukna அமலம்ஜா முப்பி துன்சோ இது ஆக சின்ன இது நத்தர இனி துன் கிசியா அல்ல இபாத பட கிஜ்ஜத்தான அமலம் பட இஜத்தானா இன்னி துன் கோ இன்ன மிசியானா இனி துன்யா கலே சுசோ ஆகரத் கலே சுசோ sidara dent pe hurmat itna tujhe kina jo altaala inni duniya na habib sallallahu alaihi wasallam na kare inni habib sallallahu alaihi wasallam inni duniya tarata pa inni jo lalalat pe janangan inni jo hidayat pe janangan kata inni habib sallallahu alaihi wasallam inni duniya ka dua na le ni dua na le bubutul na kitana ka tujekin ada இமல பட்ஜெசோ இனி துன்யா கலே மீன் பாய் முஸ்தா சின்ன அல் தாலே இது ஆகத் சுதாகரன்னை பாவ மன்னிச்சு யாருலா புறா மனித சமுதாயத்துடைய பாவங்களை மன்னிச்சிடலாம் யாரா ஒவ்வொரு பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிச்சுடியா அல்ல யாரோட பெற்றோர்கள் கபரா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்ல அவர்களுடைய கபூர் கலர்க்கத்தின் பூந்துகளாக்கிறியா அவர்களுடைய தகுறுகளை விசாரப்படுத்திய பெற்றோர்கள் சந்தோஷமான வாழ்க்கையை உண்டாக்கி கொடுத்த வாழ்க்கையில் நிம்மதியான பாக்கியத்தை பொருந்திக்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா ஒவ்வொரு ஒவ்வொரு நடைமுறைகளையும் எடுத்து வாழக்கூடிய பாக்கியாக்கிறாஸ் கண்ணியமானவங்களை உலகத்தில் வாழ்ந்து இமானுடன் முகமது கனிமாவோடு மரணிக்க கூடிய பாக்கியத்தை தாயா அல்ல துவாய் கபூர் சஞ்சரியா அல்ல டாட் காம்